அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீழ் வினையால் நீளும் குடி முயற்சி நிறைந்த அறிவு என்று சொல்லப்படும் இரண்டினையும் உடைய இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடி குடும்பம் உயர்ந்து விளங்கும் குடி என்ற சொல்லுக்கு பொருள் பிங்கள நிகண்டுங்கிற ஒரு நூலில் சொல்லப்படுகிறது ஊர் பொது பெயரும் புருவமும் அன்றி குலமும் கோத்திரமும் குடி என்றாகும் என்னுடைய பொருள் குடி என்பது ஊர் பொது அப்புறம் புருவம் புருவத்துக்கும் குடியின்னு பெயர் குட்டிக்கான்னு சொல்லுவாங்க குலம் கோத்திரம் ஆகியவற்றை குறிக்கும் குடிங்குற சொல்லுக்கு அப்படின்னு இந்த பிங்கள நிகண்டு சொல்லி இருக்கிறது முயற்சியும் நிறைந்த அறிவும் என்று சொல்லப்பட்ட இரண்டினையும் உடைய இடையராத கரும செயலால் ஒருவனது குடி உயரும் என்கிறார் பரிமேலழகர் உரையில் நிறைதல் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் இயற்கை அறிவு செயற்கை அறிவோடு கூடி நிரம்புதல் பரிமேலழகருடைய உரையில் இருக்கிற சொல்லுக்கு நிறைதல்னா என்ன நிறைந்த அறிவுனா என்ன அர்த்தம் இயற்கை அறிவு செயற்கை அறிவோடு கூடி நிரம்புதல் அதாவது நூலறிவு பட்டறிவு நூலறிவு பட்டறிவு தனக்கு இருக்கக்கூடிய சுய அறிவு அதோடு நிரம்பி இருக்கிறது இயற்கை அறிவுங்கிறது முற்பிறப்பில் செய்த நல்வினையால் இப்பிறப்பில் கல்வி கேள்விகளில் இயல்பாக உண்டாகும் நல்லறிவு அப்படிங்கிறார் இயற்கை அறிவுக்கு செயற்கை அறிவுங்கிறதுக்கு கல்வி கேள்விகளால் ஏற்படும் நல்லறிவு சுயமாவே சிந்திக்கிற சக்தி செயற்கை அறிவை கல்வியில சேர்த்து இயற்கை அறிவுங்கிறது திருக்குறள் அறிவுடைமைன்னு வருகிறது அல்லவா அது போன்றது இப்பிறப்பில் காரணமின்றி உண்டாகும் நல்லறிவு இயற்கை அறிவாகும் காரணத்தினால் உண்டாகும் நல்லறிவு செயற்கை அறிவாகும் படிக்கிறதுனால உண்டாகிற நல்லறிவு படிக்காமலேயே நல்ல உண்டாகிறதுங்கிறது இயற்கை அறிவு ஒருவன் தான் பிறந்த குடியை உயரச் செய்தற் பொருட்டு அதற்கு வேண்டிய செயல்களை செய்யும் போது அவனுக்கு அதனிடத்தில் சோம்பல் ஏற்படக்கூடாது அதன் பொருட்டு அவன் முயற்சி செய்ய வேண்டும் செயல்களை திட்டமிடவும் செய்து முடிக்கவும் இயற்கை அறிவோடு கூடிய செயற்கை அறிவு வேண்டும் அதுவே நிறைந்த அறிவு என்ற பரிமேலழகர் குறிப்பிட்டார் அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதா தத்ஸ்திதோ எத்தனோபியாசா என்று பதஞ்சலியினுடைய யோகசூத்திரம் ஒன்று ஒன்று பன்னிரண்டு பதிமூன்று சொல்லுகிறது முயற்சியினாலும் பற்றற்ற தன்மையினாலும் அதனை அதனை அந்த மனசை அடக்குதல் சாத்தியமாகும் பயிற்சி பற்றின்மை ஆகியவற்றினுள் தொடர்ந்து நிற்கின்ற முயற்சியே அபியாசமாகும் பகவான் பதஞ்சலி யோக சூத்திரத்திலே உபதேசித்திருக்கிறார் மனதை நெறிப்படுத்துகின்ற விஷயத்தில் அது கூறப்பட்டிருந்தாலும் இதிலிருந்து முயற்சியின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் ஏற்கனவே நமக்கு தெரியும் ஊக்கம் உடைமை போன்ற அதிகாரத்தில எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் முயற்சி திருவினை ஆக்கும் இருக்கிற பாடலை நம்ம இங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல் அளவல்லார் சொல் அளவல்லார் பொருள் இல்லை தொல் சிறப்பின் ஒன்பொருள் ஒன்றோ தவம் கல்வி ஆழ்வினை என்றவற்றான் ஆகும் குலம் நல்ல குலம் தீய குலம் என்று உலகில் சொல்வது வெறும் பெயரளவில் மட்டுமே அச்சொற்களுக்கு பொருள் இல்லை குலம் என்பது தொன்றுதொட்டு வரும் மேன்மேனையுடைய செல்வத்தால் மட்டுமல்ல தவம் கல்வி முயற்சி ஆகியவற்றால் உண்டாவதாகும் என்பது இந்த பாடலின் பொருள் முதல் குரட்பா இரண்டாவது குரட்பா ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் குடி செயல் வகைக்கு காரணங்கள் கூறப்பட்டன கைதூவேன் என்னும் பெருமை அதாவது சோர்வின்மை முயற்சி நிறைந்த அறிவு ஆகியவை அதுதான் காரணங்கள் பதவுரை பார்க்கலாம் ஆழ்வினையும் முயற்சியும் நிறைந்த அறிவும் அறிவும் என இரண்டின் ஆகிய இரண்டையும் உடைய நீள் இடையராத வினையால் செயலால் குடி குடியானது நீளும் உயர்ந்து இந்த நிறைந்தங்கிறது குரல்லையே இருக்கு ஆன்ற அப்படிங்கிற சொல்லால ஆக பரிமேலகர் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் ஆன்றங்கிறது நிறைந்தங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது திருக்குறளிலேயே இருக்கிறது இந்த குரட்பாவிலேயே இருக்கிறது முயற்சியும் நிறைந்த அறிவும் ஆகிய இரண்டையும் உடைய இடையராத செயலால் குடியானது அதாவது குலமானது சமூகமானது தனி மனிதனாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் உயர்ந்து விளங்கும் ஆழ்வினையும் ஆண்ட அறிவும் என